பாடம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து நின்ற வாரம் உட்கார்ந்தவாறும் குளிப்பு கடமையானவரும் மாதவிடாய் உள்ள பெண்ணும் அல்லாஹுவின் நினைவு கூறுதல் மாதவிடாய் உள்ள பெண்ணும் குரான் ஓதுவது கூடும் அல்லாஹு வானங்களை பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திப்பவர்களுக்கு அத்தாட்சிகள் உண்டு அல்லாஹுவை நின்றவாறும் உட்கார்ந்தவாறும் தங்களின் படுக்கைகளிலும் நினைவு மேலும் வானங்கள் பூமியை படைத்திருப்பது சிந்திப்பார்கள் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி மற்றும் நூற்றி வசனங்கள்